ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம அவியா பிரலீயே திரைவியன் பிரம்மதேவனுடைய காலத்தை பற்றி இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் இதனுடைய அர்த்தம் என்னென்னா நீண்ட காலம் போய் அங்கே வாழ வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே உண்மையை உணர்ந்து நாம் உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்ட தூய உணர்வுங்கிறத அறியணுங்கிறது அதனுடைய நோக்கம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் சர்வாக வக்தஹராகமே அவ்வக்தாத்து பிரபவந்தி இங்கே அகராகமேங்கிறது முதல்ல எடுத்துக்கணும் அகராகமேன்னா பகல் வரும்பொழுது பகல் வரும்பொழுது சொன்னால் யாருடைய பகல் வரும்பொழுதுன்னா பிரம்மதேவருடைய பகல் ஏற்கனவே பதினேழாவது ஸ்லோகத்தில் இப்போ பார்த்தோம் ஆயிரம் சதுரயுகம் பிரம்மதேவருடைய பகல் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மதேவனுடைய இரவுன்னு பார்த்தோம் ஆக பிரம்மதேவனுடைய பகல் காலம் வழும்பொழுது அவ்வக்தாதுன்னா பிரம்மதேவனுடைய ஒடுக்க காலம் சர்வாகா வியகா எல்லா விதமான ஜீவர்களும் அவர்களுடைய சரீரங்களும் இந்த உலகம்னே எடுத்துக்கணும் இந்த உலகமெல்லாம் தோன்றுகின்றன பஞ்சபூதங்கள் முதலான இந்த பிரபஞ்சம் அந்த அவ்விய நிலை எப்படி விதைகள் ஒடுங்கியிருந்த நிலையிலிருந்து மரமாக வெளிப்படுகிறதோ அப்படி எல்லாம் மகா பிரளய எல்லா விதமான பஞ்சபூதங்களும் ஜீவர்களும் ஒடுங்கி இருக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒடுங்கிய நிலையில் இருக்குது அப்புறம் ராத்திரியாகமே ராத்திரியாகமேன்னு சொன்னால் பிரம்மதேவருடைய இரவு காலம் வரும்பொழுது தத்தைவ அந்த அவ்வியக்தத்திலேயே அந்த ஒடுங்கி இருக்கும் நிலையிலேயே பிரளீய்தே ஒடுங்கி விடுகின்றன அவ்வக்தம் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒடுங்கி விடுகின்றன அதாவது பிரம்ம தேவர் முழிச்சிருக்கிற போது இந்த படைப்பு இருக்கிறது பிரம்மதேவர் ஒழங்கும் பொழுது இந்த படைப்பு ஒடுங்கி விடுகிறது அப்படிங்குறதா இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதை தொடர்ந்து இன்னும் கருத்துக்களை சொல்ல போறார் தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் அவ்வக்தாத்யமே ராத்ரிவா வியசகே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்